நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினபுர துளிக்காக சென்னையில இருந்து உங்களை அன்பு அலுமேலு நம்ம இன்னைக்கு ஆனை குன்றிமணி மூலிகை ஆனைக்குன்றிமணி மரத்தோட கொழுந்த இலைகளை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா சோர்வை நீக்கி அசதியை நீக்கி புத்துணர்ச்சியை நல்ல உறக்கத்தையும் கொடுக்க கூடியது அது இத நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த மூலிகையை சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து சிறுநீரகத்தில் எந்த பிரச்சனையுமே வராது சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரோட ரத்தம் கலந்து வரும் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனாங்கன்னு வச்சுக்கோங்க டயாலிசிஸ் பண்ணோம் சிறுநீரகம் மாற்று அறுவை செய்யணும்னு சொல்லிடுவாங்க இந்த மூலிகையை நம்ம சின்ன வயசுலேருந்தே எடுத்துக்கிட்டு வந்தால் இந்த மாதிரி எந்த சிறுநீரக பிரச்சனையும் வரவே வராது அது இந்த மூலிகையை நம்ம உணவாக எடுத்துக்கிட்டு வரதுனால எண்பத்தோரு வகையான வாதம் இருக்கு இல்லைங்களா கீழ்வாதம் பக்கவாதம் அந்த வாத நோய் எல்லாத்தையுமே போக்கக்கூடியது இந்த மூலிகை இந்த மூலிகையோட பட்டை இருக்கு இல்லையா அதை எடுத்து நிழல்ல உணர்த்தி அதை பவுடர் பண்ணிட்டு தேன் கலந்து அதை குழச்சி நம்ம காலை மாலை இரவு மூணு வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோன்னா நமக்கு வந்து சருமத்தில் எந்த வியாதியுமே வராது அது மட்டும் இல்லாம சிறுநீர் பெருக்கியாவும் பயன் தரக்கூடியது இது வந்து சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கடுப்பு ஏற்பட்டால் ரத்த ரத்தமா போகும் பெரியவங்களுக்கு கூட வயிற்றுக்கடுப்பு எடுப்போம் அந்த வயிற்றுக்கடுப்பை போக்கக்கூடியது வயிற்று போற மலை போக்கக்கூடியது இந்த மூலிகை வந்து ஒரு கஷாயமா எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம் தண்ணி கொதிச்சதும் அதை சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுடலாம் அது கூட பூண்டுப்பற்கள் ஒரு ரெண்டு மூணு போட்டுடுவோம் போட்டுட்டு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் நம்ம காரம் கூட வேணால் காரம் கூட போட்டுக்கலாம் இந்த உப்பு கலந்துட்டு அதனால அது ஒரு கைப்பிடி அளவு கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா வேக வச்சுருவோம் அந்த தண்ணி வந்து அரைக்கப் அசுன்ற அளவுக்கு நல்லா வேகணும் கீரையும் வெந்துடணும் வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி இந்த தண்ணியும் குடிச்சுக்கலாம் இந்த கீரை அத இதெல்லாம் இருக்கு இல்லையா வெங்காயம் எல்லாம் கலந்த கலவை இதை நம்ம சாப்பாட்டுலயும் போட்டு சாப்பிடலாம் இத வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்கணும் நம்ம பழக்கத்திலேயே வச்சுக்கணும் வாரத்துல ஒரு நாளாவது எந்த மூலிகையாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் என்ன நேர்களே இன்னைக்கு நம்ம ஒரு புது மூலிகை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்